அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளை இளந்தேசி மாணவியல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நமது பார்வை இரண்டு சகோதரர்கள் ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் ஒன்று தோற்றமளிக்கும் இரட்டையர்கள் உருவங்களில் ஒன்றாக இருந்தாலும் உள்ளங்களில் துருவங்களாக இருந்தார்கள் ஒருவன் பார்த்ததையெல்லாம் பழிப்பான் இன்னொருவன் கண்டதையெல்லாம் கொண்டாடுவான் ஒருவன் குறைகளை மட்டுமே மற்றவன் நிறைகளை மட்டுமே நிறுத்து பார்ப்பான் அவர்கள் விழிகள் அப்படி பழகியிருந்தன அவர்கள் பிறந்தநாளன்று அவர்கள் தங்கள் இயல்புக்கு மாறாக நடந்து கொள்ள வேண்டும் என நினைத்து குறை சகோதரனுக்கு ரோஜா செடியையும் நிறை சகோதரனுக்கு குதிரை சாணத்தையும் பரிசளித்தார்கள் குறை முட்களை சுட்டி கடிந்து கொண்டான் சாணம் இருந்தால் குதிரை நிச்சயமாக இருக்கும் என மற்றவன் அக்கம்பக்கம் குதிரை தென்படுகிறதா என்று தேடி பார்த்தான் ஆம் நாம் குறை காணும்போதெல்லாம் நம்மிடம் இருக்கும் குறைகள் தெரித்து விழுகின்றன நிறை காணும்போது நாம் இறைமையால் நிரம்பி வழிகின்றோம் நிறை காணும்போது நாம் வளர்கிறோம் நம் விழிகளின் பார்வை இன்னும் தீட்சயமாகிறது நம் அறிவு இன்னும் அகலமாகிறது நம் விலாசம் இன்னும் விசாலமாகிறது சிந்திப்போம் நமது பார்வையை நேர்மையுடன் நேர்முகத்தன்மையுடன் எதிர்மறை விட்டு அகற்றி ஒவ்வொரு நாளும் நாம் செலுத்துவோம் நன்றி